ய மமாணச்சுத்தமோமிஷம் மாஹம்ிரமியம் மா பிரம்மநிராகரோத் மா நிராகரோ அனிராகர நமஸ்து அனிராகர நமஸ்து அனிராகரமே அஸ்து அனிராகரமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபரிஷத்சுயே தர்மாஹ தேவை ஸந்து யிசன் தூம் ரத்திரோமியமிரித்வித்தீயம் தைக்கேதமிரேவ்ய தாயத்த குத்தூ சோமிய சி கதமசாத்தி சேவசோமிராசீகமேவ்வித்தீயம் ததைக்கம் பிர தேசத்தேஜுேஜேதி கச்சோச்சதிவேதேவா புருஷா தேஜசியா முதல் கண்டம் ஏக விஜயானத்தினால சர்வவிஜானம் என்பதை பிரதிஜை செய்தது ஒன்றை அறிவதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் பலவற்றை அறிவது வாழ்க்கையின் குறிக்கோள் கிடையாது நம்ம சாஸ்திரப்படி ஒரு மனிதனுக்கு ரெண்டு ஞானம் இருந்தால் போறோம் ஆனந்தத்துக்கு ஒன்று தர்மம் இன்னொன்று மோக்ஷம் ஆகவே ஒருத்தனுக்கு அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஜானம் அதுவே அவுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் என்னதுன்னுட்டால் தர்மசாஸ்திர ஞானம் அது வெறும் சாஸ்திர ஜானம் மாற்றம் போராது அந்த தர்ம அனுஷ்டானத்தோடு கூடின தர்மசாஸ்திரானம் ஆகும் அனுஷ்டானமும் தேவை தர்மமும் தேவை தர்மஜானமும் தேவை இப்போ இங்கே பையங்கள்லாம் வேதம் படிக்கிறான்னு சொன்னால் அந்த பையங்கள்லாம் அனுஷ்டானத்தில் இருக்கான் காலையிலேருந்து அந்த பையன்களுக்கு அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு அது எதுக்கு பண்ணுறோன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாது கொண்டு கிடைக்கிறது கிடைக்கிறது கேட்டால் பெரிசாகிற போது அனுஷ்டான இருக்கு அதே சமயம் சாஸ்திரமும் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வயசான பிறகு அவனுக்கு இந்த வாழ்க்கை அமையிற போது என்னாகும் அவனுக்கு எல்லா அடிப்படையும் இருக்கிறதுனால இன்னும் போராதுன்னு என்ன கேட்டால் இன்னும் நிறைய தேவை எங்களுக்கு கிடைச்சதுலாம் அவங்களுக்கு கிடைக்கல அது எனக்கு தான் தெரியும் அது அது மாதிரி நிறைய இருக்குது ஆக தர்ம சா இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் துக்கமெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா துக்கத்தை நாம் தானே நாம தான் துக்கம் இல்லாத விஷயத்த ஆனந்தம் நினச்சி அப்புறம் கடைசியில் தெரியுது ஐயோ ஐயோன்னு அலறோம் அதை மாற்றிக்கிறதுக்குள்ள பிறவியே முடிஞ்சு போயிடும்போல் இருக்கு அதில் தர்மசாஸ்திர ஜானம் அதுக்கு பிறகு நமக்கு பக்குவம் வந்ததுக்கு பிறகு பிரம்ம ஜான நிஷ்டை இதைத்தான் சாஸ்திரங்கள் உபதேசித்திருக்கிறது அதனால்தான் ஸ்வேதகேத்துவுக்கு அவர் அதை ரொம்ப அழகாக சொன்னார் அந்த எந்த ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாதம் தம் ஆதேசம் அப்ராட்சியா அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் அதை சொன்னதுக்கு பிறகு நம்ம அதெல்லாம் மற்றதெல்லாம் படிச்சுட்டோம் இப்போ அவன் வந்து எனக்கு நீங்க பகவான் ஸ்தேவ தே தாங்களே எனக்கு பகவானாகிய தாங்களே தந்தையாகிய தாங்களே குருவாகிய தாங்களே ஞானத்தை பெற்ற தாங்களே எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு பணிந்து வணங்கினான் ஸ்வேத உடனே அவர் அந்த உபதேசத்தை ஆரம்பிச்சுட்டார் சிஷ்டிக்கு முன்னால சன் மாத்திரம்தான் சில பேர் நினைக்கிறார்கள் அசத்து தான் இருந்ததுன்னு அது தப்பு அசத்து இல்ல சத்து தான் இருந்தது அப்படி சொன்னவர் அந்த சத்காரியத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறார் அந்த சத்துல இருந்து எப்படி காரியம் உண்டாயிற்று சத்து மாத்திரம் போட்டுக்கூடாது நம்ம போட்டுக்கணும் சத்தும் பிளஸ் அனிர்வச்சனீய மாயா அனிர்வச்சனீய மாயா அனிர்வச்சனீயமான இருக்கிறதென்றும் இல்லை என்றும் சொல்ல முடியாத மாயை என்ற ஒன்றானது இந்த சத்தோட சேர்ந்து சத்தவழ எப்படி சேர்ந்ததுன்னா சொல்ல முடியாது அக்கட்டித்த கிட்டனா சி மாயா இதுக்கு திருஷ்டாந்தம் கயிற்ல பாம்பை பாக்கிறது தான் கயிற்றுல பாம்பு எப்படி வந்தது கயிறை கொஞ்சம் வேணா பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கயிறெல்லாம் நறுக்கி அங்கங்க போட்டு விடலாம் போட்டா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு கொஞ்சம் கயிறை வாங்கி அப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் சின்னது பெருசு குட்டி இதெல்லாம் வாங்கி அப்படி இப்படி அங்கங்க போட்டு பிராக்டிக்கல் எஸ்பெரிமெண்ட் பார்த்துடலாம் சொல்லியிருக்க முடியாது ஆக்சுவலாக பண்ணிட்டோன்னு வச்சு கூட நீங்கள் பார்க்குறப்போ தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு அந்த கையத்தை பாம்பாக பார்க்குறப்போ உண்மையிலே என்ன லைட் அடித்து எங்கே கொஞ்சம் போகாமல் நடுங்கி இந்த பக்கம் நின்று அது மாதிரி மந்தாந்த இருக்கணும் ரொம்ப வெள்ள வெளிச்சமாக இருந்தால் தெரிஞ்சுவிட போகிறது கயிறுன்னு இருட்டாக தெரியவே தெரியாது காலை மேலே தெரியும் இது ரெண்டும் கெட்டானா இருக்கிறப்போ கொஞ்சம் தூரத்தில் பார்க்குற போது வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லை அதே மாதிரி அறிவும் இல்லை அறியாமையும் இல்லை அப்படி இருக்கிற போது தான் எல்லாம் உள்டாவாக தெரியுது பார்க்குற போது எப்படி அந்த கயிறு பாம்பாக தெரியுது எப்படி தெரிஞ்சதுன்னா அப்புறம் லைட்டு வெயிட்லாம் அடித்து பார்த்ததுக்கப்புறம் அது கயிறுன்னு தெரிஞ்சு போயிடுத்து சில சமயம் பாம்பை கயிறு நினச்சிட்டு அது இன்னும் விசேஷம் அது போய் எடுத்துகிட்டு வாடான்னா விவேகச் சுடாமில் அந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு கயிறு பாம்புங்கிறது மாத்திரமில்லை பாம்பை கயிறாக நினைச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படி நடக்கிறது உண்டு அப்போ இது நடக்கிற போது ஒன்றை இன்னொன்னா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன ஒன்றை மற்றொன்றாக நினைப்பதற்கு காரணம் என்ன ஆராய்ச்சி பண்ணி பாருங்க குழப்பமாக தான் இருக்கும் அப்போ நம்ம அதுக்கு என்னெல்லாமோ சமாதானம்லாம் சொல்லத் தோணும் இதெல்லாம் சாஸ்திரங்களில் விசாரிக்கப்பட்டிருக்கு நம்ம ஒரு இடத்துல கயிறை பார்த்துருக்கோம் ஒரு இடத்துல பாம்பை பார்த்துருக்கோம் மைண்ட் அதை ரெண்டையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது அதனால தான் கயிறு பாம்பா தெரியறது அப்படின்லாம் ரொம்ப தெளிவாக அறிவோடு பேசுற மாதிரி தோணும் ஆனால் நம்ம கேள்வி என்னன்னா ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது அதை கேட்டீங்கன்னா தான் தெரியும் ஏங்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாது அது என்னவோ தெரில அப்படி ஆயிடுறது தெரியல அப்படி ஆயிடுறதுன்னு சொல்றேன் யோசிச்சு பாருங்க சொல்ல முடியுமான்னு எதனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நினைச்சுக்கிறோம் தவறாக உன்னை நாம ஏன் கருதுறோம் சரியானதை ஏன் தவறாக கருதுறோம் தவறானதை ஏன் நினைக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா அது விளக்க முடியாது ஆகவே அது ஒரு புரியாத புதிர் அது புரியாத புதிர்னு தான் புரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் தான் சாஸ்திரத்தில் மாயின்னு பேர் இந்த புரியாத புதிர்ன்னு சொல்கிறோமே அதுக்கு தான் மாயின்னு பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த பாம்பு கயிறோடு கயிறுக்கு வேறாக இருந்ததா கயிறோடு சேர்ந்து இருந்துதான்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் கயிறுக்கு வேறாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது வேறாக இருந்ததுன்னா கயிறு தனி பாம்பு தனியாக தான் தெரிய போகிறது சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கயிறு தெரியப்படாது பாம்பு தான் இருக்கணுங்க சேர்ந்து இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பாம்பு நீங்கின பிறகு கயிறு மாத்திரம்தான் தெரியுது சேர்லேன்னு சொல்ல முடியாது அதை தான் நம்ம சொன்னோம் சேர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது சேர்லைன்னு சொல்ல முடியாது அது நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா மாயை எங்க இருக்கிறது சிருஷ்டிக்கு முன்பு மாயை எங்க இருக்கிறது அப்படி ஒரு கேள்வி வேணா வழி இல்லன்னா ஒன்னு சொல்லுவோம் என்னன்னா மாயைக்கு ஆசிரயம் என்னன்னு கேட்கணும் ஆக்சுவலா அந்த கேள்வி எப்படி கேட்கணும்னு கேட்டா மாயைக்கு அது யோசிச்சுட்டே இருந்தேன் நான் அதனாலதான் அது சொல்றேன் மாயைக்கு ஆசிரியம் என்ன ஆசிரியம் என்னன்னா என்ன மாயை எதை சார்ந்து இருக்கிறது அப்படி கேட்கணும் மாயை எதை சார்ந்து இருக்கிறது மாயைக்கு தனியாக இருப்பு உண்டா மாயைக்கு தனியாக இருப்பு உண்டா பிரம்ம அஸ்தி மாயா அஸ்தி அப்படி சொல்ல முடியுமான் அப்படி சொன்னா துவைதம் துவைதம் வந்துடும் ஏன்னா மாயாங்கிறது ஒண்ணு தனியா இருக்கு பிரம்மங்கிறது ஒன்னு தனியா இருக்கு அப்படி சொல்ல வந்துடும் அத்வைத அவுட்டு ஆகினால நம்ம தத்துவபோதத்திலேயே படிச்சிருக்கோம் குணாத்மிகா மாயா அஸ்தி முதல் பாடமே அதுதான் அச சதுர்விம்சதி தத்துவோபத்தி பிரகாரம் பக்ஷ்யாமா ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கும் தத்துவபோதமெல்லாம் மறக்கப்படாது தத்துவபோதத்தை வாரத்துக்கு ஒரு தடவை படிச்சு விடணும் தத்துவபோதை வாரத்துக்கு ஒரு என்ன பண்ணணும் ரிப்பீட் பண்ணி படிச்சு பாராயணம் மாதிரி அது புரியுறதோ இல்லையோ அது மனசு என்னது மனசில் அர்த்தம் சிந்திக்கிறதோ இல்லையோ சும்மா வா பாராயணம் பண்ணிடணும் அர்த்தம் தெரிஞ்சவனுக்கு அதை என்னது என்ன சொல்கிறது குருட்டு பாடமாக படித்தா கூட இடத்துல திடீர்னு என்னமோ ஸ்புரிக்கும் தப்பு கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவை அதை படிச்சுவிடணும் அப்படிதான் ஞாபகம் சதுர்விம்சதி தத்துவோபத்தி பிரகாரம் வக்ஷ்யாமஹா அப்படி படிச்சுட்டு முதல்ல என்ன சொல்கிறோம் பிரம்மாசிரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி அதான் முதல் பாடமே பிரம்மத்தை சார்ந்து முக்குணமயமான மாயை என்று ஒன்று இருக்கிறது அப்படி சொல்லிவிடுறோம் பாடத்துக்காக அப்படி சொல்கிறோம் உபதேசத்துக்காக சொல்றோம் உபதேசா தயம் வாதஹா டீச்சிங்க்கு சௌரியத்துக்காக வேண்டி சொல்கிறோம் நம்முடைய லட்சியம் மாயை உபதேசிப்பது கிடையாது நம்முடைய லட்சியம் பிரம்மத்தை உபதேசிப்பது நம்முடைய லட்சியம் ஜகத்தை உபதேசிப்பது இல்லை நம்முடைய உபதேசம் ஜகத் முழுக்க வியாபித்திருக்கிற அத்வைத பிரம்ம தத்துவத்தை உபதேசிக்கிறது தான் நமக்கு லட்சியம் ஆனா நம்ம கவனமெல்லாம் எதுல இருக்கு நம்ம கவனமெல்லாம் எவ்வளவு எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது போதும் பராபரமே இந்த எண்ணங்களை எல்லாம் திரட்டி இல்லாட்டி எண்ணங்களையெல்லாம் இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கி ஒரே எண்ணத்தை நினைக்கும்படி பண்ணி அந்த எண்ணத்திலே இருந்து எண்ணமற்ற நிலைக்கு போயிடும் அப்படியே ஒரே எண்ணத்துல இருந்தால் என்ன மனசு அப்படியே அந்த ஒடிஞ்சிடும் அதுதான் வேதம் பண்றது ஆகையினால நமக்கு அதை பண்ணணும்னா என்ன பண்ணணும் நம்ம லெவலுக்கு கீழே இறங்குறது இறங்கி கீழே இருந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் காரியத்தை எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரி பண்ணி அப்புறம் காரியமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சு காரணத்துல மனசை நிலைக்கும்படி செஞ்சு காரண காரியத்தை நீக்கி என்ன பண்றது மனதை அடங்கச் செய்து விடுகிறது மெய்யறிவு என்ன பண்ணுகிறது மனதை அடங்கும்படி பண்ணி விடுகிறது அனுபவம் தானே படிச்ச படிக்க சாஸ்திரம் படிக்க படிக்க முமூக்ஷுவாயிருந்து ஜிக்னாசுவாயிருந்தா என்னாகும்னா சித்தம் மெளனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே இந்த சுத்த மெளனம் வர சுத்த மௌனம்னா என்னது அந்த பிரம்மன் பிரம்மனுக்கு தான் பேரு சுத்த மௌனம் அந்த விற்பி பிரம்மாக்கார விற்பி வர வர என்னாகும்னா எண்ணங்கள்லாம் அடங்கிடும் சித்தம் மௌனம் விவகாரம் எல்லாம் ஒடுங்கி போயிடும் பேச்சு நின்று போயிடும் சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மெளனம் எப்போனா சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே அதை தோன்ற வைக்கிறது தான் உபனிஷத்து சுத்த மௌனத்தை நமது மனசில் தோன்ற வைக்கிறது தான் புரியும்படி பண்றதுன்னு அர்த்தம் சுத்த மௌனத்தை நான் புரிஞ்சுனுட்டேன்னா ஏன் மனசு என்னாகும்னா சொல்லும் பொருளும் அற்று சும்மாவே இருக்கும் இன்னொன்று சொல்லியிருக்கேன் படிப்பற்று கேள்வியற்று சிந்தை துடிப்பற்றார்கன்றோ சுகம் கான் பராபரமே படிக்கணும் முறையான வழியில யோசிக்க ஆரம்பிச்சோம் ஆனா என்னாகும் அதுவும் அடங்கி போய்டு நம்ம அஜான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசா நிர்மலம் கிருத் ஜனம் ஜலம் கதக்கேணுவலுஷம் அழுக்கடைந்த அஜான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசா விநிர்மலம் இப்படி திரும்ப திரும்ப சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ண பண்ண பண்ண என்னாகும் ஞானாபியாசத்தினால விநிர்மலம் கிருத்வா இந்த ஜீனிடத்தில் இந்த அத்துவம் என்ன துக்கத்துவம் என்னெல்லாமோ சேர்த்து வச்சிருக்கோமே சம்சாரித்வம் அதுதான் அழுக்கு ராகத்வேஷ மோகங்கள் எல்லாம் இந்த ஜீவனுக்கு இத்தனை அழுக்கு சேர்த்து வச்சிருக்கோம் அபிமானத்தினால என்ன பண்ணுறது சாஸ்திரம்னா அஜான கலுஷம் ஜீவம் ஞான அபியாசாத்து வினிர்மலம் கிருத்வா ஞான அபியாசத்தினால அதனுடைய அழுக்கெல்லாம் நீக்கி இந்த குறைபாடுங்கிற அழுக்க நீக்கி எப்ப பார்த்தாலும் என்னைக்குத்தான் அந்த நிறைய அடைய போறேனோ அடைய போறேனோ அடைய போறேனோ அதுதான் அழுக்கு நிறைவே நிறைவை தேடித்துனா என்ன பண்றது நிறைவே நிறைவை விரும்பியதுன்னு சொன்னால் நிறைவு நிறைவை விரும்புவது அறியாமையினால் தோன்றிய அழுக்கு அறியாம தான் அழுக்கு அந்த எண்ணத்தினால சொல்லிக்கிட்டே இருக்கும் வினிர்மம் கித்துவ ஞானம் நஷ்யே அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஞானம் என்ன பண்ணுமா அதுவும் காணாமல் போயிடுமா அறிவும் காணாமல் போயிடுமா ஞானம் ஸ்வயம் நஷ்யம் எப்படின்னா ஜலம் கதக்க ரேணுவத்து தேத்தாங்கொட்டை பொடியை போட்டா தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை அடியில் போய் தங்கிடும் மேலெல்லாம் ஜலம் இந்த தேத்தாங்கொட்டை பொடிக்கு அந்த ஒரு சக்தி இருக்கான் இப்போ இந்த கெமிக்கல்லாம் போடுறாங்க வாட்டர் பிளான்டில் ஒருவேளை அதுவும் கலந்துருக்கலாம் நமக்கு தெரியாது ஆக இந்த தேத்தாங்கொட்டை பொடியை ஜலம் கதக்கறேனும் தேத்தாங்கொட்டையை போட்டா தேத்தாங்கொட்டை பொடியோ தேத்தாங்கொட்டையோ போட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு அது போய் கீழே தங்கிடும் அது மாதிரி இங்கே இன்னொரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு ஹம்சகீதையில் சொல்லப்பட்டிருக்கு மரங்கள்லாம் ஒராய மூங்கில் மரம் காடு ஒராயிருந்து நெருப்பு உண்டாகுமா அந்த நெருப்பு என்ன பண்ணுமா மூங்கில் காட்டெல்லாம் எரிச்சுடுமா எரிச்சுட்டு அந்த நெருப்பு என்னாகும்னா அந்த நெருப்பும் அணைஞ்சு போயிடும் புரியுறதா நெருப்பு உண்டானது எதுல உண்டாச்சு அது ஒரசலால உண்டாச்சு அப்புறம் கடைசியில நெருப்பு என்னாச்சுன்னா எல்லாத்தையும் எரிச்சிட்டு அதுவும் அடங்கி போயிடுத்து நெருப்பும் இல்லாம போயிடுது கடைசி அது மாதிரி நாம் இங்கே வந்து விசாரம் பண்ண பண்ண பண்ண என்ன ஆகும்னா இந்த அறிவானது இது எல்லாத்தையும் நீக்கிவிட்டு கடைசியில் என்னாகும் அதுவும் அடங்கி போய் அதை பண்ண வைக்கிற வேலையை தான் உபனிஷத் பண்ணுறது இதெல்லாம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லி வச்சிருக்கேன் இல்லாட்டியும் திடீர்னு சந்தை எதுக்கு இப்படிலாம் படிச்சுட்டே இருக்கும் இன்னொரு சம்பந்தா சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கேன்னு அடிக்கடி தோணும் நம்ம படிக்க படிக்க அது ஒரு என்ன சொல்றது அவித்யா மாயை நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வித்யா மாயை தான் ஏன்னா அதுவும் நம்ம படிப்பு படிப்புல என்ன இருக்குன்னா இந்த வித்யா மாயிலிருந்து விடுபடுறதுக்கு வித்யா மாய உதவி பண்றது சொல்றோம் இல்லையா விஸ்வம் பசிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத்தா சிஷ்ய ஆச்சாரியத்தையா சிஷ்யன் ஆச்சாரியன் மாயைங்கிறது சிஷ்ய ஆச்சாரியத்தையா ஸ்வஸ்வாமி பகவான் பக்தன்கிறது எல்லாம் மாயங்கிறது இந்த ஸ்லோகம் விஸ்வம் பசியத்தி காரிய காரணத்தையா காரியக்காரணைய சொல்றது காரிய விஷ்வம் பசியா காரியமீசம்பிஷ் ஆச்சாரிய தான் பித்திருத்தாத்மேதா புள்ளி ப்ரன் காரணக்காரியம்ஷியன் ஆச்சாரியன் சப்னேவா ஜாக்கிர கனவலையும் இத பாக்கிறான் ஏன்னா ஜாகிரதல இதை பாக்கிறதுனால வித்யா மாயினுடைய விவகாரம் தார்மீகா அப்புறம் தான் முக்கியம் மாயா பரிபிராமிதா மாயினால இப்படி நினைக்கிறான்னு சொல்லி சொல்றதுல இருந்து வித்யா மாய்க்கு வந்துட்டான் அப்பவும் இது வந்து மாயைன்னு சாஸ்திரமே சொல்லிடுறது சொல்லப்போனா மாயையே சொல்றது நான் மாயைன்னு காமிச்சு போயிடுறேன் மாயையே என்ன பண்ணுறது நான் மாயை அப்படின்னு காமிச்சுட்டு மாயை என்ன பண்ணுறது விலகிடு மாயையை நமஸ்காரம் பண்ணினா மாயை நம்மளை அனுகிரகம் பண்ணி நம்ம கிட்ட இருந்து விலகி போயிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்றேன் இதெல்லாம் படிக்கிற போது உங்களுக்கு ஒரு மாதிரி சிருஷ்டி பிரகரணம் அதனால கொஞ்சம் இதை சொல்லி வைப்போன்னு சொல்லி வைச்சேன் இப்போ கடைசியாக நேற்றுக்கு பார்த்த பகுதிக்கு போகணும் நாம அந்த சத் பிரம்மன் அந்த சத் பிரம்மன் போட்டுக்கிறோம் சத்து தான் அவர் சொல்லியிருக்கார் பிரம்மன்கிற வேர்டே யூஸ் பண்ணலை அப்போ மூல காரணத்தை தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன சொல்ல போகிறதுன்னா இந்த ஏழாவது சாப்டர் வரைக்கும் ஒரு கருத்து போக போகிறது பிரம்மன் தான் ஜகத்துக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்ல போகிறது பிரம்மன் தான் ஜத்துக்கு மூல காரணம் அப்படி சொல்ல போறது அப்புறம் கடைசியில் என்ன பண்ண போறது எட்டாவது சாப்டர்ல இருந்து அப்புறம் பல சாப்டர்லாம் என்ன சொல்ல போறதுன்னா அந்த பிரம்மன் தான் நீ எப்படி டெவலப்மெண்ட் புரிஞ்சுங்க ஜகத்துக்கு காரணம் மூல காரணம் என்னது சத் பிரம்மன் அந்த பிரம்மன் அப்படி ஜகத் காரணம் என்னன்னா பிரம்மன் எங்கேயோ இருக்கு அது நமக்கு நான் இல்லை எங்கேயோ இருக்கு நினைச்சு அப்புறம் என்ன பண்றது மூல காரணம் என்னிடம் இருந்துதான் எல்லாமே தோன்றி இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு பொருளிலும் மூல காரணம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு மூல காரணம் இருக்கு ஆகவே என்னுடைய மூல காரணத்தை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றுக்கும் மூல காரணத்தை நான் தெரிந்து எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்னது ஒன்னா ரெண்டா மூணா நாலு அஞ்சா எல்லாவற்றுக்கும் மூல காரணம் ஒன்னுதான் ஏக்கமேவ அத்விதீயம் அந்த மூல காரணம் நான் தெரிஞ்சுக்கிற போது அகமேவ இத பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு நர்ஜோதி நான் பாரதியார் பாட்டு ஆகையினால இதை புரிஞ்சு நிடுறோம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை இது பரிச்சின்னமான பாடியில் இருந்துண்டே இந்த உடம்பு மனசு புத்தியில் இருந்துட்டே நம்ம என்ன நினைக்கிறோம் தூய உணர்வின் கோணத்தில் எல்லாம் நானே என்பதை புரிந்து கொள்கிறோம் இந்த விற்பி பலப்படணும் இந்த விற்பி பலப்பட்டால் அதுக்கு பேர்தான் நிஷ்டைன்னு பேர் இந்த பல விருத்தி பலப்படுறதுக்கான முயற்சியை பண்றது தான் இந்த வாழ்க்கை இந்த ஞான வாழ்க்கை அதுல நிஷ்ட நமக்கு வந்துடும் அப்புறம் என்ன ஆகும்னா ஜீவன் முக்தஹா ஜீவன் முக்தன் அவன்தான் ஸ்தித பிரஜன் அதை அடையறதுதான் நம்முடைய லட்சியம் ஆஹா உபனிஷத்து என்ன பண்ணிட்டுன்னா அந்த மாயையோட சிருஷ்டியை பத்தி சொல்லணுமே எல்லாருக்கும் சிருஷ்டி எப்படி படைப்பு வந்தது எப்படி படைப்பு வந்தது படைப்பை எப்படி நீக்கிறதுங்கிற நோக்கம் நிறைய பேருக்கு இல்லை நேரம் சுவாமிஜி ஒன்று சொன்னார் அவர் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஞானானந்த சுவாமிகிட்ட கேட்டிருக்கார் ஞானானந்த சுவாமிய பாடம் நடத்தியிருக்கார் ஞானானந்த தப்போவனம் இருக்கே திருக்கோயிலூரில் அது வந்து அந்த இடத்துக்கு பேரே அத்தியாத்ம வித்யாலயம் தான் பேர் அத்தியாத்ம வித்யாலயம் தான் அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ரிச்சுவலாக மாறி இப்போ பெரிய இதாக போயிடுத்துது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ இப்போ நம்ம இங்கே ஆசிரமம் ஆரம்பித்தோம் தட்சிணாமூர்த்தி கோயில் கட்டினோம் அது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிச்சுவல் பிரதானமாய் அது போய்ட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க கடைசியில் படிப்பு கிடைஞ்சிலாக போய்டும் ஆசிரமத்தினுடைய நோக்கம் படிப்பு தான் மனசை சித்த சுத்திக்கு சில ஒரு சாதனைகள்லாம் வேணுங்கிறதுக்காக வேண்டி டெம்புள் பூஜை ரொட்டி நல்லா வேணும் எல்லாருக்கும் ஒரேடியாக முதல்ல புரிஞ்சுடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசிரமம் இருந்தால் இதெல்லாம் வேணும் அந்த பிளான் பண்றோம் ஆனா மெயின் என்னது டீச்சிங் தான் அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுறதுன்னா இல்ல அது சாப்பிடறாங்க ஏன்னா அதுக்கு மெஜாரிட்டி குரூப் இருக்கு இதுக்கு ஆள் கம்மி அங்கே உட்கார்ந்து ஓர்ணமாக பகவதே தட்சிணாமூர்த்தியை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முடியும் சில பேரால இங்கே உட்கார்ந்து உபனிஷத்தை பார்த்தா தூக்கம் வந்துடும் ஆனா அது ரொம்ப புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து இது வேலை பண்ணும் வீண் போகாது ஆனால் அது என்ன எதுக்கு சொன்னேன் அந்த சுவாமிஜி ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் ஒரு பெரியவர் கேட்டாரா அவத்யா எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார் அவித்யா எப்படி வந்ததுன்னு கேட்டாராம் ஞானானந்த சுவாமிகிட்ட அவர் ஒன்றும் பதிலே சொல்லலையாம் பேசாமல் விட்டு விட்டாரான் ஒரு இதாக இருப்பார் அவர் அவரை நல்லா சொல்லுவார் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவார் ரொம்ப ப்ராக்டிக்கலாக எளிமையாக சாஸ்திரம் பூர்ணமாக அவருக்கு தெரியும் ஆனால் அவர் மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற போது ரொம்ப சிம்பிளான சப்தங்களில் சொல்லி புரிய வச்சுவிடுவார் அதனால் என்ன பண்ணாரா அவர் அடிக்கடி அந்த வந்தவர் அடி அந்த அவித்தியை பற்றி கேட்டவர் இருக்காரு காலையிலேருந்து ஒரு நிறைய தரம் காஃபி போய் குடிச்சு குடிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தாரான் கேன்டீனுக்கு போய் பார்த்துட்டே இருந்திருக்கார் அது என்ன ஆச்சு அவர்கிட்ட கேட்ட சாயங்காலம் கேட்டாராம் நீங்கள் காலம்புரை கேட்டேன் சுவாமி பதிலே சொல்லலை நீங்கள் இந்த அவித்திய எப்படி வந்ததுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு அதுக்கு என்ன பண்ணா சட்டையை காமிச்சாரான் இது என்ன காஃபி கரை தானே நிறைய தரம் கொஞ்சம் காஃபிக்கரை வந்து விடுத்து அப்படின்னாரு காஃபி கரைய நீக்கணும்னு நினைக்கிறாழா அதுல அது எப்படி வந்ததுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த காஃபி கரைய நீக்கணும்னு நினைக்கிறாளா இல்ல அது எப்படி வந்ததுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாளா அப்படின்னா இல்ல நீக்கணும் தான் நினைக்கிறேன் அது மாதிரிதான் அவித்திய எப்படி வந்ததுன்னு கேட்க அவித்திய நீக்கிற வழியை பார்க்க அவித்திய எப்படி வந்ததுங்கிற கேள்வி கேட்டு ஏன்னா அது பதிலே சொல்ல முடியாது வந்துடுத்து அத சில பேருக்கு அத்தனை நேரம் கழிச்சுதான் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ இங்க என்ன ஆச்சுன்னா இந்த சத்பிரம்மனோட சதசத்தியாம் அநீர்வச்சனீய மாயாசக்தி அதனால என்ன பண்றதுன்னா இல்லாததெல்லாம் இருக்கும்படி பண்றது இந்த மாயாசக்தி கயிற்றில் எப்படி பாம்ப தோற்றுவிக்கிறதோ அந்த உதாரணம் மறக்க கூடாது கயிற்றில் எப்படி பாம்பு எதனால் தோன்றுகிறது என்று நம்மால் அறிய முடியாதோ அப்படி இரண்டற்ற சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமான சச்சிதானந்த பரபிரம்மன் இடத்தில் அனுர்தட துக்காத்மகமான பிரபஞ்சத்தை பாம்பை போன்று போட்டு கயிறு என்னது சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமான சச்சிதானந்த பரபிரமன் அப்படி போட்டுக்கணும் பாம்பு என்னது அனுத்த ஜட துக்காத்மகமான அநேகமான பிரபஞ்சம் காரிய பிரபஞ்சம் உண்டாயிருக்கு எதுனாலு சொன்னே ஏன் கன்ஃபியூஷன் வந்தது சொல்ல முடியாது அதுக்கு பேர் தான் மாய மாயாங்கிறது அதுதான் மாயக்கு லட்சணமேதான் இல்லாததை இருக்கும்படி காட்டுறது எதுவோ விசாரம் பண்ணினா இருக்காது ஆராய்ச்சி பண்ணினா இருக்காது ஆராய்ச்சி பண்ணலன்னா அது உட்கார்ந்து விசாரம் பண்ண விசாரத்தினால்தான் நீக்க முடியுமே தவிரமா நீக்க முடியாது இந்த உடம்ப ஸ்தூலமா நீக்கணும்னா என்ன பண்ணணும் சைநட்டை சாப்பிடணும் அவ்வளோதான் ஸ்தூலமாக நீக்கிறதுனா என்ன பண்றதுன்னா ஏதாவது விஷத்தை குடிக்கணும் விஷத்தை குடிச்சா செத்து போயிடும் நீக்கிறதுக்கு அது பண்ணிவிடலாம் எப்படி வேணாலும் சாகலாம் சாகிறதுக்கு நிறைய வழி இருக்கு ஆனா அப்படி அழிக்கிறது இல்லை இதுல இருந்துட்டே இருக்கணும் இது பொய்ன்னு புரிஞ்சுட்டே இருக்கணும் இந்த உடம்புக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் உங்கள் ஏன் உடம்பு மாத்திரம் இல்லை உங்கள் எல்லார் உடம்பும் உங்கள் எல்லார் மனசும் உண்மை இல்லைங்கிற ஞானத்தோடு இருக்கணும் அதுதான் இருக்க அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்தா என்னாகும் அதை அதை வந்து உட்காந்து உட்காந்து தனித்தனியாக கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்போம் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் இல்லையா அது வந்து எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அது நல்லதையும் ஷேர் பண்ணிப்போம் அப்ப அது நல்லதுக்கு சத்தியத்தை கொடுக்கறோமா இல்லையா சத்தியத்துவம் கொடுக்குறோம் அதனால நல்லது இந்த கேம்ப் ரொம்ப ரொம்ப அதுக்கு மேலே நீங்களே போட்டு அது எப்படி இருந்ததுன்னு ஆளுக்கு ஆள் மாறுது ஆகையினால அவர் அவர்களுடைய கோணத்தில் போடலாம் இந்த பிளேன்ல எல்லா இடத்துலையும் கொடுக்குறான் பாருங்க ஒரு புக் ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுப்போம் கொடுத்த உடனே நீங்கள் வந்து இதுல இருக்கிற குறை எண்ணெய் நிறைய எண்ணெய் ஒரு ஒரு ஐட்டமாக கேட்கணும் ஃபுட் எப்படி இத்தனாந்தேதி காலம்புற ஃபுட் எப்படி இத்தனாந்தேதி மத்திய ஃபுட் எப்படி சர்வீஸ் எப்படி ரூம் சர்வீஸ் எப்படி இப்படி எல்லாம் வந்து டிக்கு என்னது பே குட் எல்லாம் போட்டு பண்ணுங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சு கலெக்ட் பண்ணி உட்கார்ந்து நல்லதுக்கும் சத்தியம் கொடுக்கிறோம் நாம சத்தியத்த அதனால என்ன நல்லதை நினைச்சு சந்தோஷப்படுறோம் நினைச்சு வருத்தப்படுறோம் அப்ப இதுல விருப்ப இருக்கு போருமே சஞ்சலத்துக்கு வழிதான் ஆஹ் உபதேசத்தை என்ன பண்றது இந்த மாயினாலதான் என்னது நல்லது பெட்டது எல்லாம் உண்டாரு ஆஹா மாய ரெண்டா பிரிச்சுக்கிறோம் வித்யா மாயா அவித்தியா மாயா அவித்யா மாயங்கிறது என்னதுன்னா வித்யா மாயக்குள்ள நிறைய சொல்லிகிட்டே போலாம் எல்லாம் வந்து இப்ப நாட்டுல இருக்கிற நிலவரங்கள் எல்லாம் வந்து ஊழல் பண்றது என்னதுன்னா அவித்யா மாயா வித்யா மாயா நரேந்திர மோடி வித்யா மாயில இருக்காரா அவித்யா மாயில இருக்காரா தமிழ்நாட்டு சொன்னா புரியும் பாருங்க இது இது சத்தியமா மிச்சையா ரெண்டும் ஆயிடுது அது ஒரு விதமா அழகா போயின்னு இருக்கு தினம் பார்த்தா மெயில் மெயிலா வருது விடாம எப்படித்தான் இவர் வந்து இவர் மனுஷனாக கடவுளானே சந்தேகம் வந்துவிடுறது யாரு நரேந்திர மோடி எப்படிப்பா இவ்வளோ வேலை பண்ணுறாரு எப்படி ஒரு மனுஷன்தானே இவருக்கு டைம் எல்லாம் வேண்டாமா அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணா போகிறோங்கிறார் ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒழுங்காக தான் இருக்கு அதை சரியாக பண்ணணும் மூலமாக இருக்கிற ஆள் ஊழல் பண்ணக்கூடாது அது மாத்தமில்ல சுற்றி இருக்கிற ஆளையும் ஊழல் பண்ண விடாமல் பார்த்துக்கணும் அப்போ இவர் டெவலப் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா எல்லாம் வந்து இந்த மாயை இருக்கு இந்த மாயையிலிருந்து தான் இந்த சிருஷ்டியானது ஆரம்பிக்கிறது அதை உபனிஷத்து அழகாக சொல்லி இந்த மாயா சகித இதை இன்னொரு விதமாக சொல்லலாம் மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறதுன்னு சொல்லலாம் கடவுளிடம் இருந்து உலகம் தோன்றுகிறதுன்னு சொல்லலாம் தப்பு இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும் பிரம்மன் பிளஸ் மாயா பிளஸ் மாயா பிரதிபிம்பியம் ஈஸ்வரங்கிட்டிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றதுன்னு சொல்லலாம் அப்புறம் மாயிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றதுன்னு சொல்லலாம் பிரம்மனிடத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறதுன்னு சொல்லலாம் ஆனா வாஸ்தவமா கேவல சுத்த பிரம்மன்லிருந்து எப்படி பியூர் கோல்டுல இருந்து நகை பண்ண முடியாதோ கொஞ்சூண்டு தெரியும் இல்லையா அது கலக்கணும் அதில் அளவு இருக்கு ஏன்னா தொள்ளாயிரத்தி பதினாறா இன்னும் போட்டிருக்காங்க அந்த அதுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கு தொள்ளாயிரத்தி அது என்ன நம்பரோ தெரியல நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் அது ஆனால் கடையெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் அதில் கலந்தாதான் நகையை உண்டு பண்ண முடியும் அதே மாதிரி தான் சுத்த பிரன் சஷ்டி பண்ண முடியாது மாயா சகித பிரம்மன்ல இருந்து தான் சிருஷ்டி நடக்கிறது அது ஈஸ்வரன் சொல்லலாம் மாயன்னு சொல்லலாம் பிரம்மன் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் சொல்ற போது ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் மூணு சேர்ந்து தான் ஜெகத்துக்கு காரணம் பிரம்மன் இல்லாமையும் சிருஷ்டி பண்ண முடியாது சுத்த பிரம்மன் இல்லாமலும் சிருஷ்டி நடக்காது மாயா சகி மாயை இல்லாமலும் பிரம்மன் சிருஷ்டி நடக்காது ஆகையினால ரெண்டும் சேந்து தான் ஜெகத்துக்கு காரணம் இத பத்தி சொல்லும் பொழுது உபனிஷத்தை என்ன பண்ணிட்டு தத்து ஐக்ஷத தத்து ஐக்ஷதா நம்ம பார்த்துட்டோம் மாயா சகிதம் பிரம்ம நீங்க இந்த சத்துங்குறத விட்டுவிடப்படாது பிரம்மங்கிற பதம் இல்லை அந்த சத் பிரம்ம ஐக்ஷ அது என்ன பண்ணி இதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து உபனிஷத்தை டைரக்டா சொன்னா புரியாது அதனால நீங்க புத்தகத்தை இந்த மந்திரத்தை படித்தாலோ இதோட பதவுரை படித்தாலோ ஒன்றும் புரியாது நம்ம இதெல்லாம் இணைச்சு தான் பார்க்கணும் பல்வேறு பிரஜைகளாக ஆவேனாக பல்வேறாக ஆவேனாக பிரஜைன்னு அர்த்தம் இல்லை இங்க எல்லாமே தோற்றம்னு அர்த்தம் பிரஜா ஏய பிரகர்ஷேட உற்பத்தியேய அப்படின்னு சொன்னார் நேற்றுக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம் அது அக்னியை தோற்றுவித்தது அக்னியானது நீரை தோற்றுவித்தது ஞாபகம்னா எல்லாத்துலேயும் அந்த சத்து வியாபிச்சிருக்கு சத்து இல்லாத வஸ்துவே கிடையாது அக்னியை தோற்றுவித்தது அக்னியிலிருந்து அக்னியானது ஜலத்தை தோற்றுவித்தது ஜலம் அது ஒரு உதாரணம் சொல்லுகிறது மனசில் துக்கம் இருந்தால் கண்ணீர் வருகிறது உடம்பு வேர்க்கிறது எனவே அக்னியிலிருந்து ஜலதத்துவம் வந்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிது அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியது எனவே தேஜசஹா ஏவ தியாபகா ஜாயந்தே அதாவது தது ஐஷத்தை ஃபுல் போட்டுக்கணும் பகுஷ்யாம் பிரஜாயேய இதி ஐக்ஷத்தை அப்படி கூட போடலாம் தப்பு இல்லை ஃபுல் ஸ்டாப் போட இதி ஐக்ஷத்தை நான் பல்வேறு பொருள்களாகவும் இதெல்லாம் சேர்த்துங்க நான் பல்வேறு வஸ்துக்களாக ஆவேனாக அப்படின்னு அது திட்டமிட்டது திட்டமிட்டு நெருப்பை படைத்தது நெருப்பின் வாயிலாக நீரை படைத்தது எப்படி நெருப்பிலிருந்து நீர் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தஸ்மாத் எத்த சோசதி ஸ்வேதத்தேவா பு புருஷா தேஜசையேவ தியாபோ ஜாயந்தே அது வந்து நெருப்பிலிருந்து எப்படி நீர் தோன்றியதுங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி இருக்கிறது இனி அடுத்த மந்திரம் படிக்கலாம் தா ஆய்சந்த பிரீத்தி தா அன்னமசந்த துவச்சரிஷத்தி ததவிஷ்டம் अध्ययेव, तदधी, तदधी जाजते, ता அப்பதீ அண்ணா ஜாயத்தா ஆய்ஷந்த சாமிரேமீதி தா அன்னமசிற க்வதி இப்போ நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் சப்ரம் மாயையை பத்தி மனசுக்குள்ளே வச்சுங்க மாய இல்லாமல் படைப்பே கிடையாது அப்ப இந்த சப் பிரம்மன் என்ன ஆச்சு மாயா சகித பிரம்மன் இல்லாட்டி சிம்பிளா போட்டுக்கலாம் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணார் சிருஷ்டி பண்றதுக்கு பிளான் பண்ணினார் பண்ணின உடனே அக்னிய உண்டு பண்ணார் அந்த அக்னியிலயும் இருந்தார் அவர் அந்த அக்னியிலையும் அவர் இருந்தார் அந்த அக்னி மூலமா என்ன பண்ணார்னா ஜலத்தை உண்டு பண்ணார் அந்த ஜலத்திலயும் அவர் இருக்கார் வேதங்கள்லாம் இந்த அக்னி ஜலம் இந்த பஞ்சபூதத்தை வேதங்கள் பூஜை பண்ற மாதிரி யாரும் பூஜை பண்ண முடியாது எந்த பூஜையா இந்த பஞ்சபூதத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் மினிமம் அஞ்சு குண்டமாவது போட்டு பூஜை பண்ணணும்பான் ஆகம சாஸ்திரங்கள் ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு அஞ்சு குண்டங்கள் அந்த தத்துவத்தை எல்லாம் அவங்க சேர்க்கிறத பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது முதல்ல பிருத்திவி தத்துவத்தில் ஜல தத்துவத்துக்கு போவான் இவர் பூஜை பண்ணால் அவர்கிட்ட கொடுப்பார் அவர் என்ன பண்ணுவார்ன்னா அவர் விட்டு கொடுப்பார் ஜலதத்துவத்துக்கு அக்னியில ஜலதத்துவத்தை பூஜை பண்ணுவான் அக்னியில பிருத்திவி தத்துவத்தை பூஜை பண்ணுவான் அதுக்கு ஒரு பிருத்திவீ குண்டம்னே பேருது பிருத்திவீ குண்டம் அப்புறம் வந்து ஜலகுண்டம் தீர்த்த குண்டம் ஜலகுண்டம் அப்புறம் அடுத்த குண்டம் என்னது குண்டம்னா ஹோமகுண்டம் ரொம்ப என்னமோ மறந்து போயிடாது அப்புறம் வந்து அக்னியவே அக்னிகுண்டத்தில் பூஜை பண்றது அக்னிகுண்டம் அப்புறம் வாயு குண்டம் அப்புறம் ஆகாஷகுண்டம் இத பூஜை பண்ணி முடிக்கிற போது அழகா முடிப்பாங்க ஆகாசகுண்டத்துல முடிச்சு ஆகாஷகுண்டா மெயினா இருப்பார் இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க வரிசையா அவர் அதை வாங்கிட்டு போய் இந்த கும்பத்துல அப்படி போடுவார் எல்லாத்தையும் பூஜை பண்ணி அந்த பஞ்சபூத தத்துவங்களை அந்த இன்வோக் பண்ணி பூஜை பண்றது ரொம்ப அழகான கிரமங்கள் வேதம் வந்து நல்லா சொல்றது ஆப்போவா இதகம் சர்வம் விஸ்வா பூதாநியாபகா பிராணாவா ஆப்பஹா பசவ ஆப்பஹா அன்னமாப்பா அமிர்தமாபா விராடாப்பஹராடா சந்தாகுஷ்யா சத்யமாபா சர்வா தேவதா ஆப்பஹுவா ஆட்டு ஜபிக்கிற மந்திர எல்லாமே இந்த ஜலத்துக்கு அக்னிக்கு முக்கியத்துவம் இருக்கு கோமத்துல யாகசாலையில் பாத்தீங்கன்னா அக்னிக்கு முக்கியத்துவம் இருக்கு அதே மாதிரி கலசத்துல ஜலம் இருக்கு கலசத்துக்குள்ள ஆகாசத்துவம் இருக்கு ஜலம் இருக்கு ஜல தத்துவம் இப்படி எல்லாம் இந்த தத்துவங்களை தான் உபாசனை பண்ணி பூஜை பண்ணுகிறோம் நாம இப்ப என்ன சொல்ற தை அந்த ஜலரூபமான பிரம்மன் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் அந்த ஜலரூபமான பிரம்மன் என்ன பண்ணார் பிளான் பண்ணார் திட்டம் போட்டார் ஐக்ஷந்த என்ன நினைச்சார் பஹ்யாமே மகி நான் பல்வேறு பல்வேறாக ஆவேனாக என்று அவர் திட்டம் போட்டார் என்னாச்சுன்னா தன்னம் அசுஜந்த இந்த இடத்துல அன்னம்னா பிருத்திவின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம வந்து பூமியிலிருந்து தான் அன்னத்தை எடுத்துக்கிறோம் ஆகையினால பிருத்திவிபலட்சணம் இது அன்னம் அருஜந்த தேஜஸ்தத்துவம் அப்பு தத்துவம் அப்புறம் வந்து அன்ன தத்துவம் மூணு தத்துவம் தேஜகான்னு அக்னி அப்புன்னு சொன்னால் தண்ணீர் அப்புறம் வந்து அன்னம்னு சொன்னால் நிலம் ஆகவே நெருப்பு நீர் நிலம் இந்த மூணும் வந்துடுத்து அன்னம் அசுஜந்த அது பூமியை சிருஷ்டி பண்ணியது ஏன்னா பூமியில் ரொம்ப முக்கியம் அன்னம் என்ன உபனிஷத்தே சொல்கிறது ஆகாஷாத் வாஜு வாஜோர் அக்னிஹி அக்னேராப அத்ய் பிருத்திவி பிருத்திவியா ஓஷதையா ஓஷதீபியோ அது என்ன பண்ணி எடுத்து அந்த உபனிஷத்து தைத்திரிய உபநிஷத்துக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லிடுது சுருக்கி எடுத்து ஆகையினால ஜலத்துலேருந்து அன்னம்னு டைரக்டாக போயிடுது அப்போ நம்ம அதெல்லாம் சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும் அன்னம்சுஜந்த அன்னத்தை உண்டு பண்ணியது அது எப்படி ஜலத்திலிருந்து அன்னம் வந்ததுங்கிறீங்க அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் அப்படின்னா அது உபனிஷத்து சில லாஜிக் சொல்றது அதுதான் இங்கே ரெண்டாவது லைனில் இருக்குது தஸ்மாத்து எத்தக் குவச்ச வருஷத்தி ததேவ பூயிஷ்டம் அன்னம் பகுதி மழை பெஞ்சாத்தாப்பா உனக்கு உணவு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய மழை திருக்குறளை மறக்கலாம் மறக்கவே விடாது வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்ப்பாற்று ஆகையினால மழை பெஞ்சாத்தான் தண்ணீர் இருந்தாத்தான் உணவுப் பொருள் உண்டாகிறது பூமியினுடைய பிரயோஜனம் மழை இல்லைன்னா பூமி பிரயோஜனமே கிடையாது ஆகையினால ததேவ பூயிஷ்ட வண்ணம் பவதி இந்த ஜலம்தான் அன்னமா மாறுகிறது அதான் அந்த துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை என்ன அர்த்தம்னா மழையானது உணவை உண்பவர்களுக்கு உணவுப் பொருள்களை உண்டு பண்ணி தானும் ஒரு உணவாக அமைகிறது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் துப்பார்க்கு அப்படின்னா உணவை உண்பவர்களுக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய துப்பாக்கினா உணவுப் பொருட்களை உண்டு பண்ணி துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய அப்புறம் வந்து என்ன தானும் ஒரு பொருளாக இருக்கக்கூடியது எதுன்னா தண்ணீர் தண்ணீர் தான் உணவுப் பொருளை உண்டு பண்ணுறது அப்புறம் பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருந்தானே சாப்பிட்றோம் அதுவும் ஒரு உணவு தான் ஆகையினால அதை சொல்றது உபநிஷத்து எங்கே மழை பெய்யுறதோ அங்கே தான் அன்னம் வர்றது அன்னம் ருத்தியாகிறது ஆகையினால அத்யகாயேவ ததி ததி அன்னாத்தியம் ஜாயதே இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் அன்னம்ங்கிறது பிருத்திவி அன்னாத்தியம்னா உணவு அன்னம்ங்கிறது பிருத்திவி பிருத்திவியில் அன்னாத்தியம்னு சொன்னால் ஆத்தியம் அன்னம் என்னது உண்பதற்கு தகுந்த உணவுப் பொருள் உண்டாகிறது இது சிருஷ்டி பிரக்ரியை அதனால் இது உணவுப் பொருள் உண்டாகிறதுன்னு சொல்லியிருக்கு அடுத்தது படிப்போம் ீாண்ட உஜமி ஜீஜம் நீங்க சத்பிரமண மறந்துடவே விட ஒன்று இல்லாம சைபருக்கு மதிப்பே கிடையாது முதல் சைபர் என்னது ஆகாசம் இரண்டாவது சைபர் என்னது வாயு மூணாவது சைபர் என்னது போட்டுக்கணும் நீங்க எல்லாம் சைபர் தான் இது இல்லை அதற்கு மதிப்பே இல்லை எது சத்பிரம்மன் இந்த சத்பிரமன் இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் பிரயோஜனமற்ற அதனால இதெல்லாமே சைபருக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அதுக்காக இது ஒரு ச ஒரு ஒன்றை போட்டு சத்துன்னு கீழ் எழுதி சைபர் ஒன்று ஆகாசம் அதுக்குள்ளேயே சைபருக்குள்ளேயே எழுதிப்படுறது அப்படி எல்லாம் எழுதி நீங்கள் எழுதினா புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் உபதேசா தயம் வாதா உபதேசத்துக்காக சொல்லி கொடுக்குறோம் இப்போ ரெண்டாவது கண்டம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது கண்டத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டது சத்து தான்ப்பா இருக்கு சத்துல இருந்து தான் அந்த படைப்புக்கு முன்பு சத்து தான் இருந்தது அசத்து இருந்ததுன்னு சில பேர் சொல்கிறாங்க அது சரியில்லை சத்து தான் இருந்தது அந்த சத்து தான் என்ன பண்ணித்து நான் எல்லாம் ஆகணும்னு நினைச்சிது திட்டம் போட்டுது அப்படி திட்டம் போட்ட உடனே அது முதல்ல அக்னியாக வந்தது அப்புறம் அக்னியோட சேர்ந்து என்ன பண்ணித்து ஜலமாச்சு ஜலத்தோட அக்னி ஜலத்தோடு சேர்ந்து நம்ம போடுக்கணும் ஜலத்தோட சேர்ந்து என்னாச்சு பிருத்திவியை உண்டு பண்ணி அதோட சேர்ந்து என்னாச்சு உணவுப் பொருளை உண்டு பண்ணி அதுக்கெல்லாம் சில நியாயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சு இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறது இது வந்து மூணாவது கண்டம் இந்த மூணாவது கண்டத்தில் முதல்ல என்ன சொல்லுகிறது இந்த ஜீவ சரீர சிருஷ்டியை பற்றி பேசுறது உயிர்களுக்கு உடலின் வகைகள் கூறுகின்றன உயிர்களின் உடல் வகைகள் இந்த மந்திரத்தில் கூறப்படுகிறது உயிர்களின் உடல் வகைகள் இம்மந்திரத்தில் கூறப்படுகிறது என்னெல்லாம் சரீரம் இருக்கு நம்ம பார்க்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற சரீரத்தை சொல்றது ஜீவர்களுடைய சரீரம் தேஷாம் கலு ஏஷாம் பூதானாம் த்ரீன்யேவ பீஜானி பவந்தி இந்த பூதானாம்னா இங்க ஷரீரானாம்னு அர்த்தம் இதுக்கு முன்னால சொன்னதுலாம் பஞ்சபூதங்கள்ங்கிறது பஞ்சபூதம் மூணு பூதம் சொன்னாலும் த்ரி பூதம் நீங்க பஞ்சபூதத்தை மனசுல வச்சுக்கணும் இங்க பூதானாம் சரீரங்கள் கலு ஏஷாம் பூதானாம் சங்கராச்சாரியார் சொல்ற ஜீவ ஆவிஷ்டானாம் ஏன்னா எல்லாத்துலயும் அந்த சத்து இருக்கு அந்த சத்து தான் மூல உயிர் உயிருக்கு உயிர் அந்த தாய்மான் ஒரு பாட்டை ஞாபகம் வச்சுங்க அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த அருளோடு நிறைந்ததுன்னா மாயையோடு சேர்ந்ததுன்னு அர்த்தம் அருளோடு நிறைந்தது எது அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி சத்து அதில் சச்சித் ஆனந்தம் எல்லாமே இருக்கு அங்குங்கினாதபடி எங்குங்கிறது சத்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் சித்து ஆனந்த பூர்த்தியாகி ஆனந்த் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளோடு நிறைந்தது அருளோடு நிறைந்ததுன்னா அருள்ங்கிறது மாயாசக்தி நிறைந்தது எது தன் அருள் எவ்வளோ அழகா இருக்கு தன் அருள்வெளிக்குளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எதுதான் உபனிஷத்தை புரியும் பாட்டை உபனிஷத்து படித்தா தான் அது புரியும் அது புரிஞ்சாத்தான் அது புரியணும்னா நல்ல வாசிக்க எப்படி உயிர் வருந்து பாருங்க இந்த பாட்டுக்கு நல்லா புரிஞ்சு சொல்கிற போது அந்த இந்த பாட்டுக்கே ஒரு ஜீவன் வந்துடுறது பாரு தழைத்தது எது உயிருக்கு உயிராய் தழைத்தது எது அது சாதாரணமாக லௌகிகமாக புரியுமா மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது இந்த பேச்சுக்கு மனசுக்கு அது விளக்கறதுக்கு எத்தனை சப்தங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி போட வேண்டியிருக்கு மனசுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் சொற்களை பண்ண வேண்டு பயன்படுத்த வேண்டியிருக்கு மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது அதுக்கப்புறம் நீங்க பார்த்தோம் நிறைய பாட்டு இருக்கு இதுல நமக்கு விஷயம் தான் தேஷாம் கலு ஏஷாம் பூதானாம் தேஷாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த மூணு பூதங்களுக்குள்ள புகுந்திருக்கிற அந்த சதாத்மகன் புகுந்திருக்கிறேங்கிறது பின்னால வரப்போறது அது சேர்ந்தே இருக்கிறேன்னு அர்த்தம் ீர மூணு வகையான இந்த பட்சியதீனா பிரத்ஷனா நமக்கு பிரத்ய நிர்தேஷா அது நூ தேஜப்பிரபுத்தினாம் தேஷாம் திருவிர்கரணஸ்தமானத்வாத் இது உபநிஷத்தில் ஒரு ஆர்டர் இப்படிப்படி போருது நான் அது அப்புறம் உங்களுக்கு அது அப்புறம் தெரியும் ஒரு கிரமத்தில் இப்படி இப்படிலாம் இருக்குது ஏன்னா அது சிருஷ்டியில் தாத்பரியம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இந்த அருள் வாக்கெல்லாம் சொல்கிறாங்க வரும் அருள் வாக்கு சொன்னால் சம்பந்தம் சம்பந்தம்லாம் தேவை சொல்லிவிடுவான் அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டர் வேணும் அவர் அதை விளக்கி சொல்லுவார் அது ஏதோ பகவானுக்கு தான் புரியுது அதை நம்ம சொன்னதை நம்பி ஏதோ பண்ணிட்டு வந்துடுவோம் மாதிரி முதல்ல சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது சூக்மபூத சிருஷ்டி சூக்ம பௌத்திக சிருஷ்டி அப்புறம் ஸ்தூல பூத சிருஷ்டி அப்புறம் ஸ்தூல பௌத்திக சிருஷ்டி இதை மந்திரங்கள் இங்கேயும் அங்கேயும் ஆர்டர் மாறுறது நம்ம தான் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் இதெல்லாம் அது உபனேஷத்தை எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் வச்சுப்போம் நம்ம மாற்ற மாட்டோம் நம்ம ச புத்தி நம்முடைய ராகத்வேஷத்தை அதில் நுழைக்க மாட்டோம் ஆகினால் அது எப்படி இருக்கோ அதை அப்படியே காப்பாற்றுறது நம்மளுடைய சம்பிரதாயம் அதில் எதையும் நுழைக்க மாட்டோம் சேர்க்கவும் மாட்டோம் ஆடரை மாற்றவும் மாட்டோம் ஷா வேதத்தில் இருக்கிற ஆர்டரை மாத்தறத்துக்கு நமக்கு ரைட் இல்லை அது எப்படி ஆர்டர் இருக்கோ அது ஆர்டரை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் தேஷாம் ஹலு ஏஷாம் பூதானாம் திரீவீஜானி பவந்தி இது வந்து இது பிரத்ய நிர்தேசமானது ஸ்தூல சரீரத்தை தான் குறிக்கிறது த்ரீயேவீஜானி பவந்தி பீஜானின்னா காரணானின்னு சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியர் ஆக த்ரீயேவீஜானி இந்த மூணு பூதங்கள் தான் இருக்கு இந்த சரீரத்தில் மூணு பூதங்கள் இருக்கு ஆனால் இந்த தன்மையை சொல்லுகிறது ஆண்டஜம் ஜீவஜம் உத்ஜம் அண்டஜம் ஜராயுஜம் உத்ஜம் சொல்லி நாலு வகையான ஜீவ சரீரங்கள் இருக்கு அண்டஜம்னா முட்டையிலிருந்து உண்டார சரீரங்கள் முட்டையிலிருந்து தோன்றுபவை சொன்ன வியர்வை ஒரு அர்த்தம் இருக்கு ஸ்வேதஜம்னா வியர்வைன்னு அர்த்தம் இல்லாட்டி அழுக்குன்னு அர்த்தம் உடம்புல இருக்கிற அழுக்குல இருந்து அதுக்குள்ள சின்ன சின்ன முட்டை எல்லாம் இருக்கான் அதுல இருந்துதான் ஈரு பேனு எல்லாம் வருது பாருங்க அழுக்கிலிருந்து உண்டார் மாயர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவார் இந்த மாயர்ல இருந்து வர்றது அது எல்லாம் இதுலே சொல்லலை ஸ்வேதஜத்தை எப்படி ஆகாச பூதத்தையும் வாயு பூதத்தையும் விட்டுடுத்த உபநிஷத்து அதே மாதிரி இந்த ஸ்வேதஜத்தை சொல்லல சங்கராச்சாரியர் சொல்ல அண்டஜத்திரையே ஸ்வேதஜத்தை சேத்துக்கோங்க சேத்துக்கோ முட்டையிலிருந்து தோன்றுபவை வியர்வையிலிருந்து தோன்றுபவை இங்கிலீஷ்ல கூட ஸ்வெட்டுன்னு தான் சொல்றோம் பாருங்க ஸ்வெட் சம்ஸ்கிருதிலுவேதா ஸ்வேதம்னு சொன்னா வேர்வேன்னு அர்த்தம் இப்பதான பார்த்தோம் உடம்புல சூடு ஏற்பட்டா படிச்சோம் அதாவதுக்கு திருஷ்டிலிருந்து தோன்றுபவை அதுக்கு உண்டாகிறது புலந்துண்டு வர்றது மேல் நோக்கி புலந்து கொண்டு வருவது உத்துனா மேல் நோக்கி அப்புறம் பித்துன்னு சொன்னா பிளந்து கொண்டு ஜம்னா தோன்றுவதுன்னு அர்த்தம் உத்ஜம்ஜம் உத்ஜம் ஏவானி பவந்தி இந்த த்ரீவ இந்த மூணு பூதம் தான் அதுலேயும் ஜாயின் பண்ணிருக்கு அதெல்லாம் இதெல்லாம் பின்னால வர மந்திரங்கள் எல்லாம் சொல்றபோது தெளிவாகும் இங்க பீஜாணின்னா ஷரீரானின்னு போட்டாலும் தப்பு இல்லை இந்த சரீரங்களை உடைவதற்கு இந்த மூன்று விதமான அந்த பீஜம்னு சொன்னா இந்த தோன்றுவதற்கான காரணங்கள் பீஜாணினா காரணாணி முட்டைதான் காரணம் அப்படி போட்டா புரிஞ்சு முட்டைதான் காரணம் கோழிக்கு முட்டைதான் காரணம் கோழிக்கு வந்து பக்ஷியாதி போடணும் அப்புறம் கிருமி கீடாதி கிருமி கீடங்கள்லாம் எதுலேருந்து வர்றது ஸ்வேதஜத்துலேருந்து வர்றது அதெல்லாம் அதில் சேர்த்துக்கணும் ஜீவஜம்னா என்ன அர்த்தம் இந்த ஜீவஜம்ங்கிறது தான் ஜராயுஜம் மந்திரத்தில் ஜீவஜம்னு இருக்குது நம்ம ஜராயுஜம்னு புரிஞ்சுக்கணும் ஜீவஜம்னு சொன்னால் நம்மளை மாதிரி மனுஷர்கள் இந்த விலங்குகள் எல்லாம் கர்ப்ப பயிலருந்து தானே உற்பத்தி ஆறுது அப்புறம் விருக்ஷலாதி மனுஷியாதி ஜராயுஜம்னா என்ன மனுஷ்ய மிருகாதி போட்டுக்கலாம் அப்புறம் உத்ஜம் செடிகள் கொடிகள் இதெல்லாம் உண்டாகிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்த கிளாஸ்ல மேலும் படிக்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவினே வியோமத்யாப்தேகாஜ தட்சிணா மூர்த்தஜே நமர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராப்பே ஓம்ஷா்ஷா ஹரி ஓம் ஆதிகுநீ